வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது செய்தி சேவை பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் திருச்செந்தூர் அருகே ஆலந்தலை மீனவ கிராமத்தை அடுத்த கல்லாமொழி கிராம கடற்கரையில் புதிய அனல் மின் நிலையத்திற்கான நிலக்கரி இறங்குத்தளம் மற்றும் கடலுக்குள் பாலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலந்தளை கிராம மீனவ மக்கள் கடலுக்குள் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் சரவணா ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் நானூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு வரி ஏற்பு செய்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது தினகரன் கட்சிக்கு பிரெஷர் குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்யுமாறு உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையமே முடிவெடுக்கலாம் என நீதிமன்றம் கூறியுள்ளது பள்ளி கல்வித்துறை சார்பில் இம்மாதம் மாணவர்களின் கற்றல் ஆற்றலை மேம்படுத்த கல்வி தொலைக்காட்சி தொடங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சின்னதம்பி யானையின் நடமாட்டம் குறித்து அறிக்கை தர அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்குள் இந்த அறிக்கையினை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது டெல்லி கழகத்தில் தமிழ் துறை மூடப்படும் ஆபத்து உள்ளதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கும்பகோணம் மகாமக குளத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி மாசி மக தீர்த்தவாரி நடைபெற உள்ளது இந்திய செய்திகள் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது பனிப்பொழிவு காரணமாக விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மூன்று வாரத்தில் பதிலளிக்க பிரபல மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனுக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது கர்நாடக சட்டப்பேரவையில் முதல்வர் குமாரசாமி தலைமையிலான காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அதிருப்தி அடைந்த ஆளுநர் வஜூபாய் வாலா தனது உரையை பாதியில் நிறுத்திவிட்டு அவையில் இருந்து வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது நாடு முழுக்க புதிதாக பனிரெண்டாயிரம் மெகாவாட் அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் இருந்து பணம் திருடு போனால் சம்பந்தப்பட்ட வங்கியை பொறுப்பேற்க வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வேலை வாங்கி தருவதாக ஆர்மீனியா நாட்டுக்கு அனுப்பப்பட்ட பஞ்சாப் இளைஞர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாகவும் ஐந்து நாட்களாக உணவின்றி தவிப்பதாகவும் பஞ்சாப் எம்பியிடம் உதவி கோரி வீடியோ வெளியிட்டுள்ளனர் குஜராத் மாநிலத்தில் கடைகள் மற்றும் உணவகங்கள் திறந்திருக்கும் நேரத்திற்கு இருக்கும் கட்டுப்பாட்டை நீக்க மாநில அரசு முடிவெடுத்துள்ளது இதன் மூலம் குஜராத்தில் இருபத்தி மணி நேரமும் கடைகள் உணவகங்கள் திறந்திருக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது பீகாரில் தனியார் நிதி நிறுவனத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை துப்பாக்கிகளுடன் வந்த மர்ம மனிதர்கள் கொள்ளையடித்து சென்றனர் சுற்றுலா பயணிகளுக்காக டெல்லியில் பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலப்பரப்பு ஒன்று பார்க் போல வடிவமைக்கப்பட்டு அங்கு உலகின் ஏழு அதிசயங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் வெளிநாட்டு படைகள் வெளியேறும் வரை அமைதி ஒப்பந்தத்தில் உடன்பாடு இல்லை என தாலிபான்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து இங்கிலாந்து வெளியேறுவதற்கான காலக்கெடு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவடையும் நிலையில் பிரெக்சிட் நடவடிக்கையை எட்டு வாரத்துக்கு தாமதப்படுத்த இங்கிலாந்து எம்பிக்கள் ரகசிய பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர் அண்டை நாடான பாகிஸ்தானில் ஹிந்து கோவிலை சேதப்படுத்தியவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் பரவிவின இதனால் சுமார் நூற்றி முப்பது கட்டிடங்களில் இருந்து முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றப்பட்டனர் ஆனால் வெடிகுண்டுகள் கிடைக்காததால் அது வெறும் புரளி என கண்டறியப்பட்டது வெனிசூலாவில் எதிர்கட்சிகளின் ஆதிக்கம் மிகுந்த நாடாளுமன்றத்தை அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் ஆதரவு பெற்ற ஆயுதக்குழு கைப்பற்றும் அச்சுறுத்தல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அடிப்படை தகுதி உடையவர்கள் சட்ட ரீதியாக அமெரிக்காவில் குடியேறலாம் சட்ட விரோதமாக குடியேறுபவர்களுக்கு காட்டப்படும் சகிப்புத்தன்மை இரக்கமல்ல அதைவிட கொடூரமானது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க செனட் சபையில் சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீட்டிப்பதற்கும் அந்நாட்டிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவதற்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் குழந்தைகள் வளரும் பருவத்திலேயே தனி மனித நிதியம் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்களும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவும் எஸ்பிஐ வங்கி பெஹ்லா கதம் மற்றும் பெஹ்லி உதான் ஆகிய இரண்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வழக்கு ஒன்றை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆதார் எண்ணுடன் பான் எண்ணை இணைப்பது கட்டாயம் என கூறியுள்ளனர் உடனடியாக இ பான் கார்டு பெறும் வசதியை வருமான வரித்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது கார்டு பெற எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை என்ற இணையதளத்தில் இ பான் கார்டை பெறலாம் விளையாட்டுச் செய்திகள் ரஞ்சிகோப்பை இறுதி போட்டியில் சௌராஷ்டிரா அணியை எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி விதர்பா அணி சாம்பியன் படத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது இந்தியாவில் நடைபெறவுள்ள ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர்களுக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணியில் காயம் காரணமாக மிச்சல் ஸ்டார்க் இடம்பெறவில்லை பாடி பில்டர்கள் பங்கேற்கும் பனிரெண்டாவது தேசிய மிஸ்டர் இந்தியா போட்டி மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராம் தேதிகளில் சென்னையில் நடைபெறவுள்ளது பெண் பாடி போட்டியும் நடைபெறவுள்ளது உலகின் முதல் வீராங்கனை நஹோமி ஓஷாக்கோ காயம் காரணமாக கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் திரைச்செய்திகள்னான்சியர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு படங்கள் வெளிவராமல் போயிருக்கிறது பலர் நீதிமன்றங்களுக்கு செல்கிறார்கள் இதனை பேசி தீர்க்க வசதியாக சினிமா பைனான்சியர்கள் ஒன்றாக இணைந்து தென்னிந்திய திரைப்பட பைனான்சியர்கள் சங்கம் என்ற ஒரு புதிய அமைப்பை ஏற்படுத்தியுள்ளனர் தமிழில் விரைவில் வெளிவரவுள்ள ஐங்கரன் படத்தை தொடர்ந்து ஆர்யா நடிப்பில் மகாமுனி படத்தில் நாயகியாக நடிக்க தயாராகிறார் மகிமா நம்பியார் இதனிடையே மலையாளத்தில் மதுரராஜா படத்தில் மம்முட்டியுடன் அவர் நடிக்கிறார் சர்வதேச வர்த்தக சந்தையால் சிறு முதலீட்டாளர்கள் அழிகிறார்கள் உலக மயமாதலால் உள்ளூர் தொழில்கள் பல நசுங்கி போயின இந்த கருத்தை மையமாக வைத்து மீனாட்சி பட்டணம் படத்துக்கு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் கவிஞர் வைரமுத்து இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்